வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் பனிரெண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு போர்ச்சுகல்லுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்நூத்தி ஆறாம் ஆண்டு பதினாறு ஜெர்மனி மாநிலங்கள் புனித ரோம பேரரசில் இருந்து விலகி கூட்டமைப்பு என்ற புதிய அரசை நிறுவினர் பதினெட்டாம் ஆண்டு ஜப்பானின் கவாச்சி என்ற போர்க்கப்பல் ஹோன்சூவில் மூழ்கடிக்கப்பட்டதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா லித்துவேனியா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது லித்துவேனியாவை சோவியத் ரஷ்யா தனி நாடாக அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நார்வே வடக்கு கிரீன்லாந்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் டேவிட் பென் குரியன் லார்டு மற்றும் ரமலா நகர்களிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மும்பையின் புனே பகுதியில் அணைகள் உடைந்ததில் வெள்ளத்தில் மூழ்கி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினரின் கொடி முதன்முறையாக பறக்க விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாவோ டோமே மற்றும் பிரின்சிபி ஆகிய பகுதிகள் போர்ச்சுக்கல்லிடமிருந்து விடுதலை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரிபாட்டி என்ற பிராந்தியம் இருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு ஜப்பானில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்கியதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேல் ராணுவத்தினர் இருவரை ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் கடத்தினர் இதனை அடுத்து இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கியதில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் லெபனான் இஸ்ரேல் போர் ஆரம்பமானது இப்போரானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முடிவுக்கு வந்தது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜார்ஜ் ஈஸ்ட்மென் புகைப்படச் சுருளை கண்டுபிடித்தவர் கோடாக் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குஞ்சிதம் குருசாமி திராவிட இயக்கத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரின்ஸ் குணசேகர இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மு அனந்த கிருஷ்ணன் தமிழ் இணைய கனிமைக்கு சிறந்த பங்களிப்புகளை வழங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எல் குணசேகர இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சிவராஜ்குமார் இந்திய நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சஞ்சய் மஞ்சுரேக்கர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர் பிச்சை இந்திய அமெரிக்க கணினி தொழில்நுட்ப மேலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நா முத்துக்குமார் தமிழக திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலாலா யூசுப் சையி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தான் செயல்பாட்டாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆறாம் ஆண்டு உமர் தம்பி தமிழ் கனிமைக்கு சிறந்த பங்களிப்புகளை வழங்கியவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தாராசிங் இந்திய மற்போர் வீரர் மற்றும் நடிகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மா ஆண்டோ பீட்டர் தமிழக எழுத்தாளர் மென்பொருள் உருவாக்குனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மணி கிருஷ்ணசுவாமி தமிழக கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரான் இந்திய நடிகர் இந்நாளின் சிறப்புகள் கிரிபட்டி சாவோடோமே மற்றும் பிரின்சிபி ஆகிய பகுதிகளின் விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே